வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் இன்று மே மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பென்னி பிளாக் அஞ்சல் தலை பிரிட்டனில் அனைத்து பகுதிகளிலும் அயர்லாந்து உட்பட பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு த லிட்ரரி மிரர் என்னும் ஆங்கில மாத இதழை யாழ்ப்பாணத்தில் வைமன் கதிர் ார் ஆயிரி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முப்பத்தி ராணுவ பிரிவு தனது அலுவலர்களை பாதுகாக்க தவறியமைக்காக கலைக்கப்பட்டது இப்பிரிவின் மங்கள் பாண்டே எனும் சிப்பாய் தனது மேலதிகாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஏப்ரல் எட்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் புரம் பாரிஸில் பொதுமக்களுக்காக அதிகாரப்பூர்வமாக திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிலிப்பைன்ஸில் நிலை கொண்டிருந்த கடைசி அமெரிக்க படைகள் ஜப்பானிடம் சரணடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இ என்று பெயரிடப்பட்ட முதலாவது மின்னணு தகவல்கள் அடங்கிய கம்ப்யூட்டர் செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஜர் பானிஸ்டர் என்பவர் ஒரு மைல் தூரத்தை நான்கு நிமிடங்களுக்குள் கடந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாகிர் உசைன் இந்தியாவின் முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு பிரிட்டனையும் பிரான்சையும் இணைக்கும் கால்வாய் சுரங்கம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிரியாவுக்கான தனது பயணத்தில் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் மசூதி ஒன்றுக்கு சென்றார் மசூதிக்கு சென்ற முதலாவது திருத்தந்தை இவரே ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிக்மண்ட் பிராய்ட் ஆஸ்திரிய உளவியல் மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மோதிலால் நேரு இந்திய விடுதலை வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாரி மார்டின்சன் ஸ்வீடன் எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு டோனி பிளேக் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ஆயிரத்தி ஆண்டு கிறிஸ் பால் அமெரிக்க கூடைப்பந்தாட்டுக்காரர் இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி ஆண்டு மரியா மாண்டிச்சோரி இத்தாலிய கல்வியாளர் மனோ மருத்துவர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே